உங்க அலமையிலும் கைப்பிடி அளவு கருப்பு எல் எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற வைக்க வேண்டும் காலையில இந்த தண்ணிய மட்டும் பிடிச்சு வந்தாங்கன்னா இரெகுலர் மென்ஸ்டேஷன் நீங்கிடும் மீண்டும் சந்திப்போம்